ஞான ஜாக்கரம் ஞான ஜாக்கரம் தான் தத்துவம் வந்தவர்களுக்கு இருக்கிறது அப்ப பிரபஞ்சம் மித்தியா தோற்று வருத்திலே மித்தை மாது முதல் விடய ஊதியங்கள் தமிழ் தோன்றிவர்கள் விடயானந்தம் மங்கையர் முதலிய விஷய பிரயோஜனத்தால் உண்டாய் ஆனந்தம் விஷயானந்தமாம் கண்படையில் தோன்றல் ஓதி பிரம்மானந்தம் சுத்தி வடிவங்கும் ஆனந்த சுருக்தி அனுபவத்தால் ஞானிகளால் சிறப்பித்து கூறும் பிரம்மானந்தம் சுளுத்தில பிரமானாலும் நாம் என்ன செய்யறோம் ஒண்ணும் தெரியல சுகினேன் என்று போறோம் அது அஞ்ஞானம் இருக்கு அஞ்ஞானத்தின் சமாதின் பேர் அது முக்கிய ஆனந்தம் அல்ல யோகானந்தம் சொல்லுவாங்க துயில் ஒழிவு போற்றம் உடையது வாசனானந்தம் சுளுத்தியும் ஜாக்கிரமும் இன்றி நிதிரை தெளிந்தும் தெளியாத விடுத்து விளங்கும் ஆனந்தம் வாசனானந்தம் கேடு இன்பம் ஆதல் இலா நொதுமல் மதிரி தோன்றுதல் முக்கிய ஆனந்தம் வெறுப்பு விருப்பு உண்டாகாத உபேட்சாவருத்தி கண் விளங்கும் ஆனந்தம் முக்கிய ஆனந்தமும் நிசானந்தம் சொல்லதும் உண்டு முக்கிய சொல்றாரு முக்கியானந்தம் அப்படின்னு சொல்ற இடத்துல முக்கிய நிசானந்தம் சொல்லுவாங்க பாட வேதங்கள் மனோலய யோகத்தில் வந்து உதித்தல் ஏதம் அரும் நிசானந்தம் யோகாபியாசத்தினால் மனோ ஒழுங்கும் இடத்து விளங்கி தோன்றும் ஆனந்தம் குற்றமற்ற முக்கிய நிசானந்தமாம் முக்கிய நிசானந்தம் சொல்றது இது யோகானந்தம் சொல்றது உண்டு மேல இருக்கிறது சொல்லீங்கள அப்போ நிசானந்த பாடபேதங்கள் பிரியவிடத்துள் யான் பிரியன் என்ன என்ன தோன்றும் ஆனந்தம் பொன் மனைவி போட்டுக்கணும் மனைவி மக்கள் தேகம் இந்திரியம் பிராணம் எனவே பெரிய விஷயங்களில் யானே எனக்கு மிகப் பிரியமானவன் என்று விளங்கும் ஆனந்தம் ஆன்மானந்தம் என்று சொல்லிட்டு இப்போ விசேஷர்களை விளக்கிறார் எட்டுவித ஆனந்தங்களில் பிரம்மானந்தமும் முக்கிய நிசானந்தமும் அத்விதானந்தமும் ஆத்மானந்தமும் இப்படியே சம்பந்தம் இல்லாமல் கேவலம் ஆனந்தம் விளங்குவதால் இந்த நான்கும் நிருபாதிகானந்தம் எனவும் நான்கு நீர் உபாதி உபாதிகள் தான் வர்றது பிரிக்கிறார் பிறகு முக்கியானந்த வாசனான வாசனானந்தம் என்ன தூங்கி எழுந்து சுழித்தியாவசியம் வெளிவரமும் இல்ல வாசனானு போயிரு பிரம்மானந்தம் சுழித்தியவசம் வர்றது யோகானந்தம் சமாதேவத்தில் வர்றது யோகானந்த வாசனையால் வாசரானந்தம் எனவும் இடையானந்தம் எனவும் இருவிதமாக கூறினர் மனோவிரத்தி பேதத்தால் பலவிதமாக காணப்படிலும் தனக்கு இதம் விரும்பிய அதிகாரிகள் பிரமானந்தத்திற்கு வேறாக இல்லை என்றும் அந்த பிரமானந்தமே தனது சொருவம் என்றும் இடையூடாமல் பாவனை செய்து யுகத்தில் இன்பமும் பரத்தில் மோட்சமும் அடைவாடு என்பது அறியவும் ஆகவே ஒரு இடையானந்தான் என்பது அடுத்த பாட்டுல முடிக்க போறது போட்டுகிறது என்பது நிச்சயமாகும் அர்த்தமாச்சா பொய் மெய்தானும் விவேகத்தில் தோன்றுவதே பத்திவிதானந்தம் அரியமறை முடிவாகும் வாக்கிய ஞானத்தால் ஆதலதி வித்தியானந்தமெனவரிகனமின் இன்மையொடு பின்னின்மை ஒன்றொன்றாகாமென்றும் இன்மையென்ன நான்காய் திரியுமபாவங்கள் இவை நித்தியத்தில் புகாத திறத்தனவாம் ஒரு நத்தம் ஒருதான் சுடாமையில் முப்பத்தி ரெண்டாவது போட்டு அத்வைதானந்தும் வித்யானந்தும் கூறுகின்றார் ஆறு சொல்லி பிடிச்சார் ரெண்டு பாக்கி அது ரெண்டு இதில் சொல்றார் ஒரு விதியும் உழவு அனைத்தும் பொய் தான் என்றும் மாயமாயுள்ள விரிந்த பிரபஞ்சமெல்லாம் மித்தையாம் ஆன்மாவே சத்தியமாகும் என்னும் விவேகத்தில் தோன்றுவது அதுவிதானந்தம் விவேக ஞானம் உண்டாமிடத்து விளங்கும் ஆனந்தம் அதுவிதானந்தம் அரியமறை முடிவு வாக்கியம் ஈசன் குரு வேதம் மனமென்றும் இந்நான்கின் கிருவை இல்லாதவர்கள் அரிய உபனிசத்தில் உள்ள தத்துவ முதலிய மகா வாக்கியங்களால் உண்டாகும் ஞானத்தால் ஆதல் அத்திவித ஆனந்தம் என ஜீவபிரம்ம ஐக்கிய அபரோட்ச ஞானத்தால் தோன்றி விளங்கும் ஆனந்தம் வித்யானந்தமாம் என்று ஆனந்த பேதங்களை அறிவாயாக இவருக்கும் ஆனந்தர் சொல்லி முடித்தார் இனி அபாவங்கள் நான்கு சொல்றார் அதாவது நித்தியம் சத்து சித்து ஆனந்தம் இதோட முடியுது நித்தியம் போது நித்தியத்தை வளர்க்கறதுக்காக நான்கு அபாவங்களை இன்றி இருப்பது நித்தியம் என்று சொல்றதுக்காக நான் அபாவத்தை விளக்கம் என்றார் அபாவங்கள் கூறியன இல்லாததெனும் அபாவங்கள் பிரித்தியோகியனும் எதிர்மறையில் உணர்ச்சியால் அரிதற்கு உரியனவாயுள்ள முன்னின்மை பின்னின்மை அன்றி ஒன்று ஒன்று ஆகாமை என்றும் என்றும் இன்மை என நான்காம் அதாவது எதிர்மறையாக விளக்கிறது பிராகபாவம் பிரத்தம்சா பாவம் இது அன்றி ஒரு பொருள் வேறொரு பொருள் ஆகாது என்னும் அந்யூரோனியா பாவம் அத்தியந்தா பாவம் என்றும் நான்குகிரமாகும் திரியும் இவை நித்தியத்தில் புகாத திறத்தனவாம் தோன்றி கெடும் இவ் அபாவங்கள் பிரம்ம நித்தியத்தில் சேராத தன்மையனவாம் பிரம்மத்தில் சம்பந்தப்படாது அப்பறம் பூரணத்தை பற்றி விளக்கிறார் பூரணம் உராதன மூன்று ஆகும் அது மூன்று பிரம்ம போரணத்தில் பொருந்தாதனவாகிய பரிச்சேதங்கள் மூன்று விதமாய் இருக்கின்றனவாம் பற்றி பார்த்தோம் என்பதை பற்றி விளக்கம் பண்ணது ஆனந்தம் நித்தியம் பூரணம் இது பிரம்மத்தின் லட்சணம் ஆத்மா லட்சணம் அதுதான் சத்து மூன்று நான்கு ஆனந்தம் எட்டு நித்தியம் எதிர்மனையாக நான்கு இது பூரணம் மூன்று இந்த ஐந்து இலக்கணங்களை கொண்ட பிரம்மசுவரமும் இந்த மாதிரி மாறுதல் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக இவ்வளவு விளக்கம் செல்ல வேண்டியிருக்கு என்று சொல்றேஷன் ராகபாவம் உற்பத்தி இன்றி நாசமுடையதாம் பிரத்வம்சாபாவம் உற்பத்தியாய் நாசமின்றியதாம் அன்யோன்யாபாவம் உற்பத்தியின் தர்க்க நூலார் உடைய கொள்கைகளாம் கடம் தனது உற்பத்திக்கு முன் இல்லாம அதன் பிராகபாவம் அந்த கடனும் தனது நாசத்திற்கு பின் இல்லாமை அதன் பிரதிவசா பாவமாம் கடம் படமன்று என்பொழி படத்தின் பேதம் கடத்தின்கீழ் இருத்தலின் புளிதி என்றும் தீயில் குளிர்ச்சி என்றும் இல்லை என்பது பிரதம சாபம்யபாவம் அத்தியாபம் சொல்லக்கூடிய நான்கு அபாவம் இன்மையால் பிரம்மம் நித்தியம் என்று சொல்றது அதாவது தமிழில் முன்னின்மை பெண்ணின்மை ஒன்றில் ஒன்று இன்மை முற்றிமின்மை என்று பெயர் முன்னின்மை அப்படின்னு சொன்னா பிரம்மம் முன்னே இல்லைன்னு சொல்ல முடியாது முன்னே இருக்கு அனாதியாது அனாதிகாயும் நாசமற்றதாயும் பிரதுவம்சாபாவம் பின்னின்மை பின்ன இல்லைன்னு சொல்ல முடியாது நாசம் கிடையாது அதனால பின்ன சொல்ல முடியாது ஏகமாயும் ஒரே வசுவா இருக்கிறதுனால ஒன்று இன்மைன்னு சொல்ல முடியாது அதனால ஒரு பதார்த்த உள்ளது பார்த்து இல்லாத ஒரே வஸ்ட் ஏகமாயம் வியாபகமாயம் நிறைந்திருக்கிறது அதனால முட்டமின்மை அப்படிங்கிறது இதுக்கு விளக்கம் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க கடன் செய்வதற்கு முன்னால கடம் இல்லை அழிஞ்சு போனாலும் கடமில்லை ஒன்ற ஒ அப்புறம் முற்றிலும் என்ன நீரில் தீ வெப்பமும் எப்போதும் இல்லை தீயில் எப்போ குளிர்ச்சி இல்லை இப்படி ஒரு சந்தேகம் சொல்றாங்க அது வச்சுக்கலாம் பிராகாபாவம் கடத்தின் முன்னின்மை பிரத்தியோகியாகிய கடம் உண்டாகிய காலத்துக்கு எடுதலில் நித்தியம் என்றாம் விளக்கம் சொல்றார் பிரதிவம்சாபாவம் கடத்தின் பெண்ணின்மை எனது எதிர்மறையான கடத்தின் சமவாயில் முதல் காரணத்தில் இருத்தலும் அச்சமாய காரணம் நாசமடைந்தபோது நாசமாய் விடுதலாலும் என்றாம் கடம்பு படம் என்று கடத்திலிருக்கும் படத்தின் பேதம் என்னும் அந்யோன்யாபாவமும் தீயில் குளிர்ச்சி ஒன்றும் இல்லை என்றும் இல்லை என்பி தீயில் உள்ள குறிச்சியின் அத்தியந்தாபாவமும் கடலமும் தீயும் நாசமானபோது தாமும் நாசனமாக விடுதலும் அவையும் நித்தியமன்றாம் இவ்வாறு மாயை பரியந்தம் அபாவங்களை விசாரித்து நோக்கினும் அவைத்யமாம் பிரம்மத்தின் பின்னமான அனைத்தும் அநித்தியமே யாம் பிரம்மஞானத்தால் நிவர்த்தியானவாம் என்னும் உண்மை உணர்ச்சி இல்லாதவர் புரித்திவே முதலிய பாவபதார்த்தம் நித்தியமாகாவிடனும் நித்தியமாகவோ என்று செய்யும் தங்கையை நிவர்த்திக்கும் பொருட்டு பிராகபாவம் முதலிய அபாவங்கள் நித்தியத்தில் சேராதனவாம் என்று கூறியது எங்க இப்படி இது தர்க்கம் சுருக்கமாக சொல்லுங்க சுருக்குமாக்கா பிரம்ம முன்னுள்ள முடியாது பின்னின்மை நாசம் இல்லாதது சொல்ல முடியும் அப்புறம் ஏகவசமா இருக்கு ஒன்றில் எப்படி சொல்ல முடியும் ரெண்டு வசதி இருந்தா இதுல அதுல இருக்கு அதுல இருந்து இதுல இருக்கு இல்ல வியாகமா எப்படி சொல்ல முடியும் புறா இல்லையு சொல்ல முடியுமா எங்க யாக அதாவது இதே போகுது இந்த அளவுக்கு இருந்தா போகுது அவ்வளவுதான் தெரிந்து போச்சு சரி பண்ணி ஒரே தவைதாமியாவையனில் ஒரு காலத்து ஒரு காலத்தாலம் பரிச்சேதமுடனே தெரிந்த ஒரு தேயத்துடன் தேயபரிச்சேதமுன்றும் ராகா ஒன்றும் ராமாகாதென்றும் கருத்து வருவத்து பரிச்சேதமும் என்ன கரிதிடுகாய்சித்தின் விரிவாகும் என முன் விரித்திடும் அஜீவாதிகற்கு நாமாதி விவகார கற்பனையின் எடுத்து மொழிவுதுமான முதல்ல பத்தி விளக்கிறார் தேசத்தை பரிச்சேதம் கால பரிச்சேதம் வஸ்தரி இல்லாத போரணம் என்பதை முதல்ல விளக்கி அப்புறம் ஜீவ ஈஸ்வரன் முதலானவர்கள் நாமங்கள் பல இருக்கின்றன எடுத்த உபாதியை நோக்கி அடுத்த பாட சொல்ல போனார் இதன் பொருள் உரைத்த அவைதாம் யாவையேனில் சூரிய பரிச்சேதங்கள் எவை என்னின் அவை ஒரு காலத்து உண்டு ஒரு காலத்து இன்று என் காலபரிச்சேதமும் ஒன்று ஒரு காலத்திருப்பதாம் பிறிதோர் காலத்து இல்லாததாம் என்று கூறப்படுகின்ற காலபரிச்சேதமும் திரித்த ஒரு தேயம் உண்டு ஒரு தேயத்து இலை என தேயபரிச்சேதமும் ஒன்று ஒருப்பதாம் தேசத்தில் இல்லாததாம் ஒன்று ஆம் ஆகாது என்னும் ஆவதென்று கூறப்படும் ஆராய்ச்சியால் உண்டாம் வஸ்து பரிச்சேதமும் இவ்விதமாகும் ஏனென்று அம்மூன்றையும் அறிவாயாக இனி முன் இழித்திவிடும் சித்தின் விரிவாகும் இனிமேல் முன் விரித்துக் கூறிய சேதனத்தின் வேதமான என்று அஜீவாதிகளுக்கு அந்த ஜீவேஸ்வர ஜீவேசாதிகளுக்குள்ளவகார கற்பனை ஈண்டு எடுத்து முடிவுதும் நாமரூப விவகார கற்பனைகளை இவடத்தில் விளக்கமாக எடுத்து எம்புவாம் என்று சொல்லி விசேஸ்வர கொஞ்சம் காலத்தால் அந்தமுடையது கால பரிச்சேதம் எனப்படும் காலத்தால் அந்தமுடையது அப்படின்னு சொன்னா சரீரனம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் போயிருது வீடு வாசல் இதெல்லாம் குறிப்பிட்ட காலம் இருந்து அழிஞ்சு போயிருது ஒவ்வொன்னு அப்படித்தான் அதனால கால பரிச்சேதம்னு போயிருக்கு நீங்க போது அர்த்தம் தேசத்தால் அந்த மொழிய தேச பரிச்சேதம் தேசம் ஒரு தேசத்தில் அந்த மொழியில வசு பரிச்சேதமாம் எனப்படும் ஒரு வசூலி துண்டுபடுது மூன்று இந்த மூன்றும் பிரம்மத்தில் பொருந்தது ஒரே வசிய நாசம் உற்பத்தி கிடையாது தேச பரிசேதம் இல்லாததான் எல்லா இடத்திலும் ஒரு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல இருக்கு சொல்ல முடியாது மாயை மாயா பிரபஞ்சம் அனைத்தும் பிரம்ம வடிவத்தில் மித்தையாய் இருத்தலால் விவரத்தாய் இருத்தலால் வசு பரிட்சாதம் இல்லாததாம் அப்படின் பிரபஞ்சம் அனைத்தும் பிரம்ம வடிவாய் இருத்தலால் பிரம்ம இருக்கு இந்த பிரபஞ்சம் எல்லாம் பிரம்ம வடிவமா இல்லை பிரம்மடி எழுதியிருக்கார் பிரம்ம வடிவம் ஆகும் அது ஒட்டுதான் இல்லையே பிரம்ம வடிவத்தில் மித்தியா இருக்கு மித்தியாவில் பொருள் இல்ல பொருள் இல்லாத வசு அது மட்டுமல்ல அது விவரத்தலால் பிரம்ம உவரத்து பச்சம் வச பரிச்சா சொல்ல முடியாது பிரம்மம் பிரபஞ்சமா தோற்றுதா பிரபஞ்சம் மாறல தன் தன்மை கடலாமல் வேட்டுச் சர்வமாக ஈழ்ப்போ அல்லதா உவர்த்தவனு பேரும் பழுதியில் பாம்பு பழுதியை தன் தன்மையை கடாமலேயே பாம்பா தோற்று கானல் தன் தன்மை கிடாமலயே அது ஒருத்தவன் அப்படி போல பிரம்மம் பிரபஞ்சமா தோன்றது பிரபஞ்சம் ஆகிறது இல்ல பிரபஞ்சம் ஐக்கியம் கிடையாது ஐக்கியம் கிடையாது கர்ப்பி சம்பந்தம் மித்தியா சம்பந்தம் வச்சுக்கலாம் இரண்டாவது மித்தியாக அதனுடைய ஆதாரமா வைத்துக் கொண்டு மித்தியா தோன்றதுனால மித்தியான பொருள் வசூல் ஆனா வச முடியாது கூடாது காட்டும்ப வடிவமமா இருக்கும்ித்தையா இருத்தமா இல்லாதான் வருத்தம் அத்தம் பண்ணிட்ட போதும் பயன்படுத்து அஞ்சு பண்ணலாம் அப்படித்தான் இதுலயும் அப்படித்தான் எல்லாம் வடிவம் தான் கருத்துறிய ஜீவபேதங்கண்முறை விசுவன் தைஜசன் பின் பிராஜன் என பகிர்ந்துடுவர் வேற்றுமை செய்தோல உடல் வியட்டி அபிமானி வியாவகாரிகன் புத்தி சகதூரு சைதன்யன் மாற்றெறிய சிதாபாசன் விட்சேபரோவன் ஒரு பிரமாத்துரு நுருவல் ஒடு போக்துருவே தோற்றி இழும் விஞ்ஞானமயன் குழும்பி தரீரி தோம்பத முக்கியன் முதலாயின விசுவன் நாமம் ஜீவனுக்கு இதில் பதினைஞ்சு நாமம் சொல்லி இன்னும் நாமம் இருக்குன்ற அவ்வளவு துளசே அய்மானிக்கு ஒரு சாட்சரிய ஜீவபேதங்கள் முறை வேதாந்த சாஸ்திர விசாரம் இல்லாதவர்கள் கூறற்கரிய ஜீவபேதங்களை ஜிராதி கிர தெரியாது விசாரணம் இத்தனை பேரும் தெரிஞ்சுக்கலாம் சொல்ற விசுவன் தேஜசன் பின் பிராக்ஜன் விசுவன் தேஜசன் பின்னர் பிராக்ஜன் என்று அறிஞர்கள் கூறுவார்கள் இது வந்து மூன்று அவசியில் வரக்கூடிய மூன்று பேர்கள் இது அவற்றுள் அவருள் வேற்றுமை தூள உழல் வியட்டவிமானனி வியாபகாரிகள் புத்தி கதூறு சைதன்யன் அம்மூவருள் ஜீவபேதங்களை செய்கின்ற தோல் சிறை வீட்டு அபிமானி வியாபிகார ஜீவன்ப சைதன்யன் மாற்றிய சிதாபாசன் அஞ்ஞானம் உள்ளவரை மாறுதலின்ற சிற்பிரதிபிம்பன் உட்சேபபூர்வன் ஒரு பரமாத்திரு தேகாபி மகானியாய ஜீவரூபன் போட்டுக்கணும் நனவு முதல் மோட்ச பரியந்தம் தொடர்ந்து ஒரு பிரம்மாத்திரு நுவல் கருத்திரு கரும செய்வான் என கரும் கருமம் செய்வான் என இம் போட்டுக்கணும் கர்மம் செய்வான் என கூறும் கர்த்தாவாம் போக்தொரு தோற்றியிடும் விஞ்ஞானமயன் சுகத்துக்கானுபவ அவன் யான் என விளங்கி வரும் உடும்பி சரீர துவம்பத முக்கியன் சம்சாரி சரீரமுடையவன் நீ எனும் பதத்தின் முக்கியார்த்தன் முதலாயன விஸ்வநாமம் ஜாக்கிர அவஸ்தையின் அபிமானியாய விஸ்வநாத பரியாய நாமங்களாம் பனிரெண்டு நாமங்கள் சொல்றார் பனிரெண்டு அதாவது ஜீவ பே முறை விஸ்வரன் தேஜிசன் பிராக்ஜன் என்ன பகிர்ந்தவர் இது மூன்று சரீரபிமானி மூணு பேர் இது பொது இனி தோழ செய்யற அபிமானியாக விஸ்வனுக்கே பனிரெண்டு பேருக்கு மேல சொல்றார் முதலு சொல்ற எத்தனை பேர் அதாவது வேற்றுமை செய் தூள உடல் வேட்டபிமானி ஒன்று வியாபகாரிகள் ரெண்டு விவகாரம் பண்ணதுனால புத்தி கதூரு சைதன்யம் புத்தியில் பிரதிக்கிறதுனால அந்த சைத் சீதாபாசன் மாட்டெரிய சிதாபாசன் பொதுவாக உட்சியூரவன் துக்கவடிவனன் ஒரு பிரமாத்தரு அதாவது பிரமாணத்தின் அறியப்பட்டதுனால பிரமாத்தருன் பேரு ந கர்த்தரோடு நான் கர்த்தா அசைபவன் என்றா கர்த்திரு போத்திரு நான் அனுபவிப்பவன் என்று சொல்லுவோக்தான் தோற்றிடும் புத்தியை கொண்டு ஜாகராச செயல்படுகிற விஞ்ஞானமயன் குடும்பத்தில் இருந்தா குடும்பின் வேறு சரீரி நான் சரீரத்திலே இருப்பவன் சரித்த உடையவன் அர்த்தம் தோம்பத முக்கியன் தோம்பத நீ என்று சொல்லக்கூடிய முக்கிய பதார்த்த பதார்த்தத்துக்கு உரியவன் முதலாக சொல்லலாம் விஸ்வநாமன் பன்னிரண்டு சொல்லி அப்படி இன்னும் எத்தனையோ இருக்குன்னு சொல்றார் ஆக உபாதியை பொறுத்து பெயர்கள் இருக்கின்றன என்று அறிமுகப்படுத்தினார் பெற்ற அபிமானி பிராதி பாசி மற்றவைதான் முதலாயசை தைஜசன்றன் பெயராய் விளங்குவர் காரணமே வியட்டியபிமானி உற்று வருத்தியோபகிதன் காரியமாம் உபாதிகள் என்பன முதலாம் பிராக்ஜநாமங்கள் பற்றி ஒரு ஜீவான்மா அந்தரான்மா மேல் பரமான்மாவெனப்படும் ஆன்மா விதம் மூன்றாம் இதன் பெற்ற ஒரு சூக்கும மெய் வியட்டி அபிமானி திருட்டியின் ஆரம்ப காலத்தில் பெற்ற ஒப்பற்ற சூட்சமதியாக வியட்டி அபிமானி தோலை செய்கிறோம் இப்போது குறிப்பிட்ட காலத்தில் பிறந்ததையும் எழுதுகிறோம் இறந்ததையும் எழுதி வச்சிருக்கோம் ஆனா சூட்ச நிறைய எப்போ சொல்ல முடியாது சிரிட்டி ஆரம்ப காலத்தையும் ஒண்ணாச்சு அப்புறம் எப்ப பிள்ளை வருது அழிஞ்சு போயிடும் பட் மீண்டும் புதுசா உற்பத்தி பிள்ளை காலத்தில் ஏன் அழிவுதான் பத்தஞ்சு போது அழிஞ்சு போகுது அது அழிஞ்சு போயிரும் அது ஒரு குண்டு விதையா மத்திய அழிஞ்சு போயிரும் அவர் உற்பத்தி ஆகாத அப்புறம் பிள்ளை காலத்தில் அழிஞ்சு உற்பத்தி ஆகும் இதுதான் வித்தியாசம் அந்த வியாக இருக்கிற சூழ்ச்சல் அயிமானியாக ஜீவன் இருக்கிறார் பிராத்திபாசிகன் சொப்பன கற்பிதன் பிரம்மஞானமின்றி மித்தையாகும் பிராதிபாசிகன் சொப்பன கற்பிதன் சொனத்தில் வரக்கூடிய ஒரு சரீரம் இருக்க இதே சைரம் போல ஒரு சரீரம் சொப்பனத்தை கற்பிக்கப்படும் அதே போல பிராதிபா சீவன் தோற்ற மாத்திரம் இருக்கிறது தோற்றா மாத்திரம் கண்டுபிடிச்சிடறோம் அதனால தத்துவ ஞானம் தேவையில்லை என்று சொன்னார் என் மற்றவை முதலாய தைஜன் பெயர் ஆய்வழங்கும் என்பதாக பெயர் முதலியவற்றை அபிமானியாயஜஸ் என்னது பரியாய நாமங்களாய் அறிஞர் கூறுவர் தேஜஸ் அப்படின்னா தேஜஸ் சம்பந்தம் தேஜஸ் தேஜஸ் ஒளி பிரகாசம் சம்பந்தப்பட்டது ஆத்மாவுடைய ஆத்மா பிரகாசம் சொப்பனத்தில் பார்க்கலாம் இப்போ ஜகத்த இருக்கு நம்ம அதை கவனிக்க முடியாது விசாரம் எப்படி விசாரம் மனோராஜ்யம் பண்றோம் அப்போ ஒரு பிரகாஷ் இருந்தா மனோராஜ்ஜம் பண்றோம் உருவங்கள் நாமரப்பு இருக்கா இல்லையா ஆள் வர்ற மாதிரி போடுற மாதிரி மாடிவூர் கட்டுற மாதிரி பங்களா கட்டுற மாதிரிங்க சொப்பிடும் மனோராஜ்யம் பண்றோம் அப்ப உற்பத்தி ஆகுது போட்டுதெல்லாம் ஒரு வெளிச்சா ஆகணும் இல்லை செய்ய முடியுமா முடியாது அப்புறம் சிந்தனை பண்றோம் இல்ல காரியம் பண்ணா அது அப்படியா இப்படி ஆகும் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் செயல் அது உருவங்களா முன்னாள் நிக்குது அப்ப ஒரு இருக்கையா இல்லையா வெளிச்சம் செய்யறோம் அப்படி இருக்கு அப்புறம் விவகார காலத்துல சூரியசந்திரோட வெளிச்சத்துல பண்றோம் இது விளக்கமாக தெரியறது நமக்கு ஆனா சொப்பன காலத்துல விவகாரம் இருக்கு அது ஜாதகம் வந்தபோது நல்ல விளக்கமாக கண்டுபிடிக்க முடியுது ஏன்னா இருட்டுல இருட்டு வீட்டுல படுத்துக்கிட்டு கண்டுபிடிச்சா கூட அங்கே ஒளி இருக்கு அது ஆத்தப்பாருக்கு அசன் பேர் ஆத்மா பாருங்க ஒளிபடிதான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் அப்ப நம்முடைய வடிவம் எப்படி இருக்கு பிரகாச வடிவம் அதான் சிட்டு இருள் கிடையாது நம்முடைய வடிவம் ஒடிவு வடிவமா கூட புத்தி இருளா போச்சு ஐயான மூலிகை இருளா போச்சு அதனாலதான் நான் பந்தப்பட்டவன் நான் குடும்பி நான் சரீரேன்னு சொல்லிட்டு இருக்க சரி கே தோசம் தான் அதனால இந்த தேஜச தேஜஸ் சம்பந்தம் தேஜஸ் ஒளி ஒளி சம்பந்தம் தேஜசன் பேர் அது சொன்னத்தில் பார்க்கலாம் காரணமே வியட்டி அபிமானி காரணசரீரத்தின் வியட்டி அபிமானி அனாதியாய் உற்று வரும் அவித்தி அவித்திவோபகிதன் பொறிந்து வரும் அவித்தியை உபாதியாக உடையவன் அவித்திவோபின் பேருண்டு காரண விவேட்டி அபிமான பேருண்டு என்பன முதல் ஆம் பிராக்யன் ஆவங்கள் என்று சொல்வன முதலாக உள்ள பெயரனைத்தும் சுழித்திய அவசியனது அபிமானி ஆகிய பிராக்யனது பரியாயனாவங்களாம் இதுக்கெல்லாம் ரெண்டு ஒன்று தான் சொல்றார் ஜாகத்தில் உள்ள விஷயம் அதிகமாக சொல்றார் படி ரெண்டு பதிமூணு சொல்ற பற்றி வரும் ஜீவான்மா மேல் பரமான்மா எனப்படும் ஆன்மா விதம் மூன்று ஆகும் அதிஷ்டான செய்த உபாதிகளை புரிந்து வரும் ஜீவான் இவ்விரண்டும் மேலான பரமாத்மா அது சுழித்த அவசிக்கு என்று கூறப்படும் ஊடகப்படுறீங்களா ஆத்மாவில் வேறுபாடு மூவிதமா அப்புறம் ஞானம் வந்த காலத்தில் குரலசன் என்றும் பரமாத்மா சொல்லப்படும் ஆத்மா அந்த சபனாவ சில வர்றது அந்தராமா அதுக்கு அதிஷ்டானம் ஜக்கரவாசிக்கு அதிஷ்டானமா இருக்கும்போது ஜீவாத்மான்னு பேரு காலசீரியம் ஆகிய அவித்தைக்கு அதிஷ்டானமா இருக்கிறது பரமாத்மான்னு பெயர் அவசாத்திரிய சாட்சிக்கு அதிஷ்டமா இருக்கிறது சாட்சின்னு பேரு ஜாகன சுடுத்து மூன்றுக்கும் சாட்சியா இருக்கிறது இப்படி அய்சானத்தை பத்தி பெயர்கள் இப்படி இருக்கு காய்ந்துள்ளா இரும்பு போர் உடம்பாதி கலந்துரு குடும்பம் என் வழக்கில் சார்ந்துளஞ்சீவான்மாவெனப்படுவான் தாமரை இறைநீர் போல தோய்ந்துள்ள குடும்பப் பெருவிவகாரம் தோய்விலான்மாவான் போந்துலவிற்கு பரிதி போர் சான்றாய் பரமதூ ஒன்பதாவதுல ஆத்மாவும் அதிர்ஷ்டம் செய்த மூன்று விதமாக இருக்கிறது ஆத்மா எந்த அதிர்ஷ்டம் செய்து எப்படி இருக்கு காய்ந்தோலா இரும்பு போல் அவ ஆத்ம திரையத்துள் சுட்டா போல் உடம்பு ஆதி கலந்து காய்ந்துள்ள ஆத்ம திரையத்தில் சுட்ட இருந்துபோல் உடம்பு ஆதி கலந்து உரு குடும்பம் என் வழக்கில் தேகம் இந்திரியம் அதிலியவற்றுள் கர்மவசத்தால் சேர்ந்து வரும் சம்சாரவன் விவகாரத்தில் சார்ந்து உடன் ஜீ ஆன்மா கூடி இருப்ப ஜீவாத்மாவென்று சொல்லப்படுவான் ஜாக்கிராவஸைக்கு இந்திரியங்கள் சரீரம் தோல் சீரெல்லாம் அதிஷ்டானமா இருக்கிறது ஜீவாத்மான் பேர் தாமரை இளநீர் போல தோய்ந்து தாமரை இலைமேல் பற்றாத தண்ணீர் போல பற்றாமல் உல குடும்ப பெரு விவகாரம் தோயிலன் அந்த ஆன்மாவான் பற்றியிருக்கின்ற சம்சாரமாகிய பெரிய விவகாரத்தில் பற்றா இருப்பவன் அந்தரான்மா என்று சொல்லப்படுவன் ஆவான் ஆக இந்த தாமரை இலை தண்ணீர் போல அந்தராமாய் சொல்றது பற்றா இருக்கும் போந்து உலகிற்கு பரிதி போல் சான்று ஆய் ராகத் உதயமாய் உலக விவகாரம் அனைத்திற்கும் சூரியன் சாட்சியாய் இருப்பது போல ஜீவாத்மா அந்தராத்மாக்களின் விவகாரத்திற்கு சாட்சியான் அமைந்திருப்பவன் பரமாத்மா என்று சொல்லப்படுவான் புரிந்துவான் பரமாத்மா சேர்த்து போடணும் இந்த ஆத்மாவது மூன்று ஜீவாத்மா அந்தராத்மாக்கள் விவகாரத்திற்கு சாட்சியாய் எல்லாத்துக்குமே சாட்சி தான் எது பல மூணுமே சாட்சி தான் ஜக்கர அவஸ்தைக்கு சாட்சியா மனதுக்கு அதாவது உள்ளு அந்த காரணத்துக்கு சாட்சியா இருக்கிறது அந்தராத்மான் பேரு அப்புறம் சாட்சி அல்லது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிறது அது பரமாத்மான் பெயர் ஆக மூன்று அவசைகளுக்கும் சாட்சியா இருக்கிறது பரமாத்மா ஒவ்வொரு அவசியம் சாட்சியா இருக்கிறதும் அது ஜீவாத்மா என்று அந்த ஆத்மான் சொல்லப்படும் ஆகவே ஒரு ஆத்மாவுக்கு அவசா பேத்தினால மூன்று பேர்கள் என்பது சொல்லி முடியாது நீர் எழுந்தொரு வெங்கதீர்த்தடு மாறி இன்றது போலும் து தன் கலைமதி என்பது போலும் திருவிர்போதவான்மாவிற்கு உடல் முதலாகிய உபாதி பேர்வரு ஜீவபாவனை உலகம் பெருவிவகாரமென்றே நீர் விழுந்து ஒரு அப்படிங்கறதுல அங்கே வெம் வெம்போட்டுக்கணும் வெங்கதிரப்பு ஒரு வெம் கதிர நீர் விழுந்து ஒப்பற்ற வெம்மை சூரியன் அலை உடைய நீர் தவறி விழுந்து தடுமாறி நின்றது என்று உரைப்பது போலும் தடுமாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றான் என்று கூறுவது போன்றதான் இது ஒரு இஷ்டாந்தம் தண்ணீர் நீர் விழிச்சு மாதிரி விழுவது அல்ல சூரியபிரிதான் தடுமாறிக்கிட்டு அப்படி போலவோ கார் விரைந்து போட தண்களை மதி குளிர்ந்த கிரணங்களை மேகங்கள் ஓடிக்கொண்டிருக்க தன்களை மதி ஓடுகின்றது என்பது போலும் குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரன் அம்மேகங்களில் புகுந்து ஓடுகின்றான் என்பது போலும் மேகங்கள் ஓர சமத்தில் சந்திரனை பார்த்தோம்னா சந்திரன் போற மாதிரிதான் தெரியும் மேகம் போற மாதிரி தெரியும் புத்தி பார்த்ததா தெரியும் ஓர்வு இல் போத ஆன்மாவிற்கு உடல் முதல் ஆகிய உபாதியும் குருகிருபையின்றி சுருதிய்திகளால் அரிதற்கரியும் மாறுந்தன்மை இல்லாது வடிவமாயுள்ள காலெடுத்தனும் ஞான வடிவமாயுள்ள ஆத்மாவிற்கு சூழ சூட்சும கரான தேகங்களாகிய உபாதிகளால் பேர்வரும் ஜீவபாவனை விஸ்வன் தேஜசன் பிராக்யன் பெயர் வருவதான உலக பெரு விவகாரம் என்று அறியேன் உலகில் பெரிய சம்சார விவகாரமாம் என்பதாக ஆத்மாவின் சம்சார கற்பனை அறியத்தக்கதான் அந்த தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் சூரிய பிரதமர் இருக்குமே ஆனால் தடுமாடும் பிரதிம்பம் சந்திரன் மிக்க மேகங்கள் போறது சந்திரனிட ஏற்றி பார்க்கிறது வில உபாதி பெறுது அப்படி இருக்கிறதுனால இதே போலதான் ஜாஷ்டத்தில் விஸ்வன் ஜெய்சன் பிராக்ஜி என்கின்ற பெயர் வருவதான ஜீவாவதியானது விசாரம் இல்லாதனால சம்சாரமா தெரியும் அதான் குடும்பம் ஒரு பெற்ற நான் கர்த்தா நான் போக்தா நான் தடுமாடுகிறேன் இப்போது ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப சுகமா இருக்கிறேன் நான் ஓடி ஓடி அலைகள் இருக்கிறது என்கிற எல்லா விவகாரம் பண்றது இதுதான் அந்த விவகாரம் அவிசார திசையில உனக்கு தான் செய்யும் இந்த திஷ்டாந்த படிக்கு பார்த்துக்கணும் ஜீவன் கற்பனை ஜீவன் கற்பனை இது ஒரு பொய்தான் பொய்யான பாவனைதான் எல்லாமே பொய்தான் அதுல பொய்யா இது ஒரு பாவனை ஆகவே சம்சாரம் இல்லாம இருந்தும் கூட சம்சாரம் இருக்கிறதாக ஒரு பாவனை பண்ணிக்கிட்டோம் அவருடைய பயன்தான் துக்கம் பந்தம் பந்தத்தினால் அவர்கள் துக்கம் என்பது அருவிராட் பொருளுடன் இரணியாக அருப்பன் அந்தியன்றீசன் திரிவிதம் அவருள் தூலவாகத்தின் சமஷ்டியாகிய அபிமானி விரிவுரும் வைசுவான முதலாவிராருடன் பெயராகும் மறுபுறும் இலிங்கம் எனும் உடற் சமட்டி மானி மா பிராணனே என்று இப்போது ஈஸ்வரன் ஆபர் வேறு ஜீவனை சொல்லியாச்சு அவருக்கு அதிஷ்டான் சைன்யம் ஜீவாத்மா மந்திராத்மா பரமாத்மா என்று அதிமுனா சொல்லியாச்சு அதோட சம்சார கற்பனை நெல்லியாச்சுடன் பரமேஸ்வரன் அபரோட்சமாய் அரிதற்கு அரிய விராட்புருஷனும் இரணியா கருப்பன் அந்தரியாமி என்று திருவிதம் ஆம் அந்த ஈஸ்வரனை மூணாக பிரிவினார் எப்படி விராட்புருடன் ஒன்று இரண்டா இரண்டிய கற்பன் அந்தரியாமி என்று மூன்றிடமாக விளங்குவன் அவருள் தூள ஆகத்து சமட்டி ஆகிய அபிமானி விரிவு வைஸ்வானரன் அம்மூவருள் சமட்டி அபிமானி எங்கும் வியாபித்துள்ள வைஸ்வானரன் எனல் முதலா விராட் பொருளன் என்று கூறுதல் முதலியன விராட் உட்புணர் நாமங்களாம் மறுவரும் லிங்கம் எனும் உடல் சமஷ்டி அபிமானி துலசத்துள் பொருந்திருக்கின்ற லிங்க சீர சமஷ்டி அபிமானி மா பிராணன் அன்று மகாப்பிராணம் இவ்விரண்டும் அல்லாமலும் இது குலகம் அடுத்த பாட தொடர்ச்சி அதாவது ஈஸ்வரன் விவகாரங்கள் அவியாகிருந்தம் என்று சொல்லப்படும் என்றும் வைசாதகன் என்றும் சொல்லலாம் அபிமானிக்கு வைசாதகன் விராட்டு சூள பஞ்சபூதங்களும் சூள சரீரங்களும் கூடியது விராட்டன் இரணிகற்பன் அந்தரியாமி என்று சொல்வது காணுதருத்தின் விவகாரம் இரண்டை கற்பன் இரணி கற்பனும் அந்தரியாமி சொல்வது ஆக மூன்று வித அபிமானிகள் ஒரு ஈஸ்வரன் உபாதிபதத்தினால மூன்று அபிமானியா இருக்கிறார் வைஸ்வானன் என்றும் இரணிகர்பன் என்றும் அந்தரியாமி என்றும் மூன்று விதமாக இருக்கிறார் ஆகவே தூளசேரி அபிமானி வைஸ்வானரன் சுட்செரி அபிமானி இரணிகர்பன் காலசிரிய அபிமானி அந்தரியாமி ஈஸ்வரனுக்கு மூன்று யரீரங்களும் செல்லப்படும் சொ இரண்டிய கருப்பன் எத்து காரணமா உப்பு சமட்டி எனும் அபிமானியத்தன் வாய்த்த காரணமா உபாதிகன் ஆனந்தமயிலன் பர தேவதை பரமன் ஆத்த தற்பத முக்கியார்த்தன் என பெயர் முன் அந்தாமச்சிபொருள் ஆனந்தம் சூத்திராத்மிகன் என் பெயர் முதலாக இரண்டிய கற்பருக்கு சொற்றனர் சூத்திராத்மா என்று சொல்லப்படுகின்ற பெயர் முதலாக உள்ளவற்றை பரியாயாக இரண்டிய கற்பருக்கு பள்ளிதர்கள் பகர்வல் சூத்திராத்மன் சுருத்ராத்மானு சொல்லலாம் திறனை கற்பன் சொல்லலாம் அது பரிய நாம் பேரும் ஏத்து உடம்பு உரு சமட்டி என்னும் அபிமானி அவ்வியத்தன் அவ்வியத்தனுக்கு போட்டாச்சு புலவர்கள் புகழ்ந்து போட்டுகின்ற காரண சரீர சமட்டி அபிமானி அவ்வியத்தன் தீப்பல் சாபாட கொண்டு அடிச்சா போறோம் வாய்த்த காரணாதிகன் காரியங்கள் அனைத்தும் தன்னிடத்தில் பொருந்திய காரணோபாதிகன் ஆனந்தமயன் பரதேவதை பரமன் ஆத்த தத் முக்கியார்த்தன் ஆனந்தமயன் மேலான தேவதை பாரம்பொருள் தத்வசி மகா வாக்கியத்தில் பொருந்திய தத்பத வாச்சியார்த்தன் என் பெயர் முன் அந்தரியாம பெற்றிடும் கூறுகின்ற பெயர்களை பரியாய நாமங்களாக திருட்டிக்கு முதன்மையாக உள்ள அந்தரியாமி பெற்றுவிடுவார் தனது தன்மையை புளிதொன்றில் தோற்றுவிப்பது உதாரணம் செம்போவின் சென்னிரம் படிக்க மணியில் தோற்றுவது போலாம் ஒரு பொருளை பல பொருள்கள் போல் தோற்றுவிப்பது உபாதியாம் இப்படி உபாதி என்கிறது தனது அபாவாதிகரணத்திற்கு தனது அவபாசம் அத்தியாசம் அத்தியாசம் என்னாலும் உபாதை என்னாலும் கற்பனை என்னாலும் எல்லாம் ஒண்ணுதான் அதாவது தான் இல்லாருந்தும் தான் தோற்றும் படிக்க மனிதாறு சேப்படும் தோற்று படிக்கவும் செம்மை இதெல்லாம் உபாத அது போல சரீராவில உபாதி ஆத்மாவிடத்துல இதெல்லாம் கிடையாது கற்பனை இது மயன் சம்மந்தத்தினாலே மூன்று சரீரங்களும் சொல்லக்கூடிய உபாதிகள் தோற்றுகின்றன விவாதிகள் அதிஷ்டத்துக்கு சம்பந்தம் கிடையாது கற்பியூ சம்பந்தம் தானே உண்டு வாச சம்பந்தம் இல்லை ஆனாலும் வாசிக்கும் போல தோற்றம் விசாரத்தினால பார்க்கும் போது வாச சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது படித்த சாப்பிட இருக்கு சேப்பட படிக்க ஒட்டிருக்க மாதிரி தான் இருக்கும் செம்பரத்துக்கு நீக்கிட்டோம்னா படிக்க வெள்ள தான் அப்படி இங்கிலேயும் மூன்று சேவங்கள் மூன்று அவசியங்கள் ிகள் இதெல்லாம் நீக்கிட்ட முன்னா ஒரு ஆத்மா தான் இருக்கிறது வேறு கிடையாது நிச்சயம் பண்ணலாம் விச்சாரத்தினால வர வேண்டியது அதனால இது உபாதியாக காரணமன்றி வேறு இல்லை இப்படி எல்லாம் பரியாயங்கள் ஒரு அந்தரியாமிக்கு அந்தரியாமி என்பது காரண பிரமம் அதுதான் தத்துவசி மகாவிஸ்தில தற்பணத்துக்கு லட்சியார்த்தம் வாச்சியார்த்தம் அது லட்சியார்த்தம் பரமம் இப்படி பெயர்களும் பலர் சொல்லப்பட்டனர் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார் சித்திர படமோ பொருளோடம் கூடாத திகழ்வி நிற்றவுதே எனவும் நெய்த்த கோள் அருட கடிதமே எனவும் தீரத்தில் ஆஞ்சிதம் எனவும் மத்தியோவியம் சேர்ந்த ரஞ்சி தேமெனவும் அழுவல் போல் சித்திர வத்திரமானது ஒரு வருணத்தோடும் சேராது தனித்து விளங்குமிடத்து வெள்ளை வத்திரம் எனவும் சித்திரம் எழுதுறதுக்கு முதல்ல ஒரு படதாக வேண்டும் அது வத்திரம் சொல்றாங்க சாதாரணமாக இருக்கும்போது திருஷ்டா முதல்ல விளக்கிட்டு அவர் ஜாஷ்டாக கொண்டு போனார் நேய்த்த கூழ் வருட கடிதமே எனவும் உடைய பசை கஞ்சி தன் பூச அதனால் கடித வசதம் என்றும் சித்திர வருதுக்கு வெறும் தொழில எழுத முடியாது கஞ்சி காய்ச்சி பச மைதா பிடித்துவாங்க கடிதம் கடிதமா இருக்கு இருக்கு காகிதமா ஆயிரம் அத கடிதம் நீ நிறத்தில் ஆஞ்சிதம் எனவும் நீள நிறத்தால் அச்சுக்கட்டினால் சித்திரத்தின் அடையாள வஸ்திரம் எனவும் நீல நிறனால கோடுகள் போடுவாங்க கீழ் கட்டம் காடும் என்ன எழுதுக்காக அப்போது அது பேர் வேற என்ன பேரு லாஞ்சிதம் அஞ்சு பேருந்து பத்திரி ஓவியம் சேர்ந்து ரஞ்சிதம் எனவும் எனவும் படுதல் போல் பின் வரிசையாக சித்திர உருவம் எழுதி எழுதி அமைத்தவுடன் யா இப்படி வந்து படிக்கிற சௌரியமா இருக்க நடுமாடுது எழு அமைச்சு இருக்கணும் இல்லைன்னா மை அந்த பக்கம் பொண்ணு எழுத்தி இடம் இருக்குமானது என்று கூறப்படுவது போல் இப்போ அந்த உருவங்கள் அமைச்சிட்டாங்கன்னா அப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கு நல்லா சித்திரம் நல்லா இருக்கேன்னு அதுபோலாந்தம் பிரம்மம் மாயை வைத்த காரியங்கள் பிரம்மமும் மாயையும் சேர்ந்து செய்த காரிய பிரபஞ்சங்களுக்கு கடந்துரு நிலையில் சித்தனும் பெயர் புனைந்து வயங்கும் அதீத அதாவது இல்லாத நிலையில் இருக்கும் சமயத்தில் ஞானசுவரூபம் என்னும் திருவண்ணாமத்தை பொருந்தி இளங்கும் அதாவது பிரம்மஸ்வரூபம் மட்டும் இருந்தால் அதுக்கு ஞான வடிமா அர்த்தம் ஞானமே வடிமா இருக்கிறது எப்படி படுதாமட்டு முதல் ஆரம்பத்திற்கு மாதிரி அது சம்பந்தமாய் சம்பந்தம் இல்லாத சமயத்தில் அதற்கு ஞானசூரூபம் பேரு கட்சி ஆனந்த பிரம்மன் அர்த்தம் என்று பாட சொல்லி நடத்தப்படுறான் அகிலக்காரனாம் அந்த மாயை சகல காரியமாம் சூக்கும உடம்பு சார்ந்து பொன்கற்பனென்றாகி விரிகலமில் தூல உடம்பினை மேவி விளாட்டனா நிற்கும் என்றாய் திகழமும் சித்திர படமேல் சித்திரம் ஜாதன வினவில் அகில காரணமா மாயையை மருவி பிரபஞ்சம் அனைத்திற்கும் பரிணாமி உபாதான காரணமாயுள்ள மாயை மாயை உபாதியாக பொருந்திய போது அந்தரிய விளங்குவதாம் முன்னே வடிவம் இப்ப சொன்னதும உடம்பு சார்ந்து பொன் கற்பன் என்று ஆகியும் சூக்கும பூதங்களின் காரியமாயிருக்கின்ற சர்வ சூக்கும சீரங்களை உபாதியாக பொருந்தி மடத்து எண்ணு கற்பவனாக விளங்குவதாம் விகலம் தூல உடம்பினை மே விராட் என நிற்கும் என்று அறிவாய் குறைவின்றி சர்வ தூல சரீரங்களை உபாதியாக பொருந்திருக்கும் இடத்து விராட் புருஷன் என்பதாக விளங்கி நிற்பதாம் என்று அறிவாய் பிரம்மம் சித்திரபடம் மேல் சித்திரம் யாதெனவினவில் என்று ஒரேபடியாய் விளங்கும் பிரம்மன் சித்திரவதனம் போல் இருந்தால் அதன் கண் சித்திரம் போல் இருப்பது யாது என்ன வேண வேணும் அதாவது சித்திரப்படம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு அடுத்த பாட்டுல விளக்கமா சொல்றாங்க இப்போ விராட் எனக்கு இருப்போம் அஜியாகிரதம் அதிஷ்டானத்தையும் பெறும் ஆக நாலுதான் சொல்லியாச்சு தான் சொல்லியாச்சு பண்ணி இப்ப பிரகாரம் இருக்கு இதை சித்திரப்படம்னு சொன்னீங்களே அத பத்தி சொல்லுங்க பரம்பொருளாம ஒரு பிரம திரும் ஜடா ஜடமா உலகது தோற்றம் எவ்வளமில் படந்த நில் வரைந்த பல் சித்திரம் வரைந்த பல் நிறமாய் குளிர் மற்ற வல்லன வலதுகிற்போன் இப்ப மீண்டும் சொல்ற இதன் பொருள் பரம்பொருளாம் ஒரு பிரமத்து மாயா பிரபஞ்சமான கற்பிதங்களுக்கு அதிர்ஷ்டான பொருளாயுள்ள ஒப்பற்ற பிரம்மத்தின்கண் விருஞ்சனே முதலாம் சேதனம் வடு வெம்மன் முதலாக உள்ள அறிவுடை பொருள்களுடன் உல சித்திரம் அசேதனமாய்பறந்து முதலிய ஜட பிரபஞ்சமாக விரிந்திருக்கின்ற உலகத்தை சித்திரமாம் என்று பள்ளிதர்கள் கூறுவர் இருலகத்து தோற்றம் எவ்வளம் எனேன் அந்த பிரம்மத்தின் கண் கற்பிதமாயிருக்கின்ற இடசித்து வடிவமாயுள்ள அப்பிரபஞ்சத்தினர் தோற்றமானது எவ்வாறராம் என வினவில் படம் தென்னில் பல் நிறமாய் வளர்ந்த குயில் போலி ஒரு சித்திரவத்திரத்தில் பல நிறமாய் எழுதப்பெற்றுள்ள வச்சிராபாசங்கள் குளிர் முதற் மாற்ற வல்லன அல்ல குளிர் வெப்பாதிகளை மாற்றுவதற்கு வல்லமை உடையன அல்லவாம் மாயா பிரபஞ்சமான கற்பிதங்களுக்கு அதிஷ்டானமாக உள்ளது ஒப்பட்டு பிரமம் அதுதான் வத்திரம் சொல்லியாச்சு பிறகே வரக்கூடியதெல்லாம் பொறுத்து பார்க்கணும் விருஞ்சநே முதலாம் சேதனம் ஒரு வெறுப்பு முதலாக அறிவுடை பொருள்களுடன் மேறுமுறை முதலிய ஜனப்பிரபஞ்சமாக விருந்திருக்கிற உலகத்தை சித்திரம் என்பர் இதுதான் சித்திரம் பிரம்மதேவன் முதலாக இதெல்லாம் சித்திர ஆக முதல்ல வெறும் படுதா படுதா மேல கஞ்சி பூசணி கஞ்சி பூசணன் பத்தி காரணமாக கஞ்சி பூசியாச்சு அப்புறம் கோடுகள் போடுறாங்க நிற நேரம் கோடுகள் அந்த கோடுகள் தான் காரணபரமா இருக்கிறது அதன் பிறகு சித்திரங்கள்லாம் பிரம்மதேவன் முதலாக எல்லா ஜடா ஜடங்கள் எல்லாம் சித்திரங்கள் சொல்ற அப்படி சித்திரங்கள்லயும் அது ரெண்டு விதம் இருக்கு சித்திரங்கள் ஜடம் அச்சடம் என்று காட்டுது அது சேதனம் அச்சடம் காட்டுது மரம் கண்ணு முதலானதெல்லாம் அசடம் என்றும் சித்திரங்கள் ஜீவர்கள் இருக்காங்களே அவர்கள் வந்து சேதனம் என்று காட்டுது அது வெறும் சித்திரம்தான் ரெண்டு பேரும் ஜ சொல்றம் இருக்கேத்திர ஜவர்கள் இருக்காங்கல்ல வச்சா கட்டிருக்காங்கல்லி புட உடைய கட்டிருக்காங்க அந்த புடவை இருக்கே உண்மையான புடவை இல்லை குளிர்கள் முதலான தாங்கல் வருடங்கள் தான் அப்படி போல இந்த உலகத்தின் கண்ணை இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்மை அல்ல எது அடிச்சானமாக துணி இருக்கு அது குறுக்கி தாங்கும் துணி இருக்கேன் அது குறுக்கி தாங்க இங்க தாங்குவான் தாங்காது அப்படி போல பிரமம் ஒன்று தான் இருக்கொழியா மற்றதெல்லாம் வெறும் போலி இல்லை என்பதை சொல்லி முடிக்கிறேன் அதே போல வாசம் போல தோற்றுது இங்க கட்டி இருக்கிற மாதிரி சித்திரங்கள்ல அது வாசம் அல்ல அது குளிர் முதல முடியாது கடைசியில் சொல்லி முடிகிறேன் குளிர் முதல் மாற்ற வல்லனா அல துயிர் போலி வசரம் போலி அது போலி வசரம் ஆகவே அப்படி போல பிரம்மஞ்சம்மா வெறும் போலிகள் வாசமா இல்லை உள்ளது பிரம்ம உண்டு தான் எப்படி வசரம் வாசமோ அப்படி போல விதா வாசம் அந்த கோடும் வாசம் அல்ல கஞ்சி வாசம் இல்ல சித்திர வாசம் இல்ல மூணை வாசம் இல்ல பத்திரம் ஒன்றுதான் வாசம் அடிப்பல பிரபம் தான் வாசவம் மாய வாசம் இல்ல ஈஸ்வரன் வாசனம் சீட்டிக்கப்பட்ட பிரபஞ்சம் வாசம் இல்ல என்பதே இந்த சித்திர பல நிஷ்டாந்தி மூலமா தெரிவிக்கிறார் என்பதற்கு ஓர்வடிவாகி குளிர் முதல் மாற்றம் உண்மையாம் சித்திர படம் போன்று ழுதம் கிரி முதலாய பதமடுப்பரு உப்புரூகா ஆ போல் தேர்வரும் பிரம்ம தெழுந்து பற்பலவாம் ஜீவர் எழுச்சி தொடுப்பாக பார்முதல் ஓவா ஜடங்கலாதலினால் பரத்திலாம் ஜடா ஜட உலகம் இடம் இல்ல மூன்றாவது பாட்டு முன்பாட்டில் சித்திர படத்தை பற்றி உதாரணமா சொன்னார் அதோட தொலைச்சிதான் இது இதன் பொருள் குளிர்முதல் மாற்றும் உண்மையாம் சித்திர படமும் ஓர் வடிவு ஆகி போன்று அவர் சிராபாசங்களும் குளிர் முதல் இவற்றை மாற்றத்தக்கதும் சித்திரத்திற்கு ஆதாரமாயிருக்கும் வாஸ்தஸ்திரமும் ஒரு வடிவாம் ஒத்திருந்தும் ஆரூராய் எழுதும் கிரிமுதலாய் அதனுடைய ஒப்பு உருவியிலா வாறுபோல் பார்ப்பவர்களுக்கு விருப்பம் உண்டாகும்படி எழுதிய மலைமுதலே சித்திரங்கள் அப்போடலி வஸ்திரத்தோடு சமானமாக தன்மை போல் தேர்வு அருவும் பிரமத்து எழுந்தே பல் பல ஆம் ஜீவர்கள் சித் உறுப்பு ஆராய்ந்து அரிதற்கு அரிய சித்தரூப பிரம்மத்தின் கண் கற்பனையாய் உதித்து பலவிதமாய் தோற்றுகின்ற சிதாபாச சைதன்யராகிய ஜீவர்கள் அந்த பிரம்ம வடிவ சித்தோடு சமானமாக மாட்டாது முதல் அச்சட உலகம் பிருத்திவி முதலான ஜடமாயும் சித்தாயம் இருக்கின்ற பிரபஞ்சம் சமானமாக ஆயினும் ஜடங்கள் ஆதலின் பரத்தில் ஆகும் ஜடப்பொருள்கள் பொருள் ஆதலின் சித்தரூப பிரதனத்தின் கண் கற்பிதமாக தோன்றுவதாகும் சித்திரவர்த்தி படச் சொல்லிபிடிச்சாள் அதாவது திஷ்டாந்தம் துணி ஒன்று அதுல கஞ்சி பூசினது அது நிலவர கட்டங்கள் போட்டுறது நாளில் துணி என்பதுதான் பிரம்மம் போல பிரம்மத்துக்கு லாஸ்டா திரும்ப தான் அப்புறம் அதில் மாய கஞ்சி பூசி கடிதமாக்குறது அதுல கோடுகள் போட்டு செய்யறது மாய காணப்படும் அப்புறம் அவருடைய சிறிகள் சித்திரங்கள் தான் என்று எட்டாம் தேட்டாந்தில் முன்னி வளர்க்கப்பட்டது அதன் பிறகு அடுத்த பாட்டிலிருந்து ஈஸ்வரது முக்கிய குணங்களும் சொல்ல போனார் இத்திர தீதன் முக்கிய குணங்கள் எல்லா மரிதன் முதலனவான் கத்திருத்துவமோட கத்திருத்துவம் பின் அந்நீத கத்திருத்துவமே அத்தனை பிரபத்துவெளியாக்கல் அளித்தல் போக்குதல் நியமனம்தான் எய்திடல் அழகற்றும் அணுபிரவேசம் என்பனே ஏன் அழில் இருக்குற அவருடைய விவகார காலங்களில் இந்த குணங்கள்லாம் வெளிப்படுகின்றன சொல்றார் ன் முக்கிய குணங்கள் எல்லாம் அறிதல் முதலான முதலாம் அவ்வளவுதான் சொல்லிட்டாரு மத்தனை வர வச்சுக்கிங்க ஒரே அதை வரி சொல்ற இத்தகையுடைய பரமேஸ்வரனது சிறந்த குணங்களாவன முதல யாவும் அறியும் தன்மை சர்வஜத்தன்மையின் பெயர் யாவும் அறியும் தன்மை எல்லாவற்றையும் ஆளும் தன்மை இருக்கும் எனக்கு மூன்றாவது எல்லாவற்றையும் நியமிக்கும் தன்மை நியந்திரத்துவம் நாலாவது எல்லாவற்றையும் உள்ளிருந்து அசைக்கும் தன்மை சர்வகாந்திரியத்தன்மை ஐந்தாவது எல்லாவற்றையும் செய்யும் தன்மை சர்வ வல்லமைத்தன்மை எல்லாம் செய்யும் தன்மை சர்வ கருத்துவத்தன்மை எல்லா வல்லமை உள்ள தன்மை சர்வசக்திமான் சர்வசக்தி தன்மை என்று கல்யாணம் சொல்லுவாங்க சர்வஜித்ம் சர்வேஸ்வரத்துவம்யந்திரத்துவம் சர்வாந்திரத்துவம் வியாபகத்துவம் சர்வ காரணத்துவம் சக்தித் சொல்லும் கல்யாணம் ஆறு எடுப்பாங்க ஆறுங்க சொல்லுங்க அத்தன் மெய் பிரபுத்துவ வழி கத்திருத்துவம் ஒடு பின் அந்நீதத்த பரமேஸ்வரனது உண்மையான பிரபுத்துவ சாமர்த்தியம் ஒன்றை செய்யும் கர்த்தாத்தன்மையும் அன்பர்களுக்காக ஒன்றை செய்யாத்தன்மையும் அதன்பின் உயர்விதமாக செய்யும் தன்மையும் ஆகும் பக்தர்கள் சலுகை கொடுப்பது உண்டு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம் சாட்சி மாத்திரா இருக்கின்றது தன்மையும் சொல்லலாம் கர்த்தரா தன்மை செய்யலாம் அதே நேரத்தில் சாட்சி பானும் உண்டு அர்த்தம் நான் ஒன்றும் செய்யவில்லை நான் சாட்சி அகர்த்தாத்தன் அடிக்கணும்னா கிரமமாக செய்றதுக்கு மாத்தியும் செய்ய முடியும் அவரால் மார்க்க வேண்டிய பதினோரு வயசு தான் அவர் தகவல் அடுத்தினால மாத்தி என்னும் சிரஞ்சீவியார்கிட்ட கொடுத்தார்ன்னு சொல்லப்படுது அப்படி அப்படியே மாறதுதான் இன்னும் நியமம் எல்லாம் இருக்க தினமும் நீங்கள்ல மாறாத்திருக்கார் பறவைகள் முட்டையிட்டுதான் குஞ்சு போயிருக்கிற பழக்கம் ஆனா பயணத்துக்கு ஒவ்வொரு கப்படி இல்ல குஞ்சுதான் போடும்போது ஒவ்வொரு மாறுங்க பாருங்க வாயில மாறி வேற அது பாருங்க வாயே சாப்பிடுறது வாயே மலம் கழிக்கிறது என்று அது தொகில் கிடக்கும் மலம் கழிக்கிறதுக்காக அப்படி பாருங்க அவரு திட்டம் நீமம் பண்றாரு அது நியமனத்தில் மாதிரும் ஆந்திரி பரையணம் சேர்ந்தது தான் ராத்திரில கண்ணு திணறியும் பகல தெரியாது காக்காய் அது பரையணம் சேர்ந்தது பகல் கிடைச்சி அது தெரியாது என்ன